வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார் தவத்தில் இருவருமே சிறந்தவர்கள் நாரதரும் தவத்தில் உயர்ந்தவர் வால்மீகியின் தபஸ்விதாம்பரம் தவத்திலே சிறந்தவரான நாரதர் என்றால் என்னவருக்கு தபஸ் அவரொன்னு ரொம்ப நேரம் காட்டில் உட்காந்து தவம் புரிவர் அல்லர் ஆனால் உலகெங்கும் சுத்தி சுத்தி நாராயண நாமத்தை சொல்லி ஆராய்ந்து லோகத்தாருக்கு நன்மையே கொடுத்து வந்தார் அல்லவா அதனாலதான் தவமுடையவர்கள் இப்ப நாம பார்க்க போது செய்ன்றி கொல்வது கூடாது அது இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய ஆறு சாதாரணமா யார் ஏறி வந்த ஏனி எட்டு உதச்சு விட்டு விட போறார் ஆறு பேரை பத்தி சொல்ல போறார் இது ரொம்ப சுலபமா நமக்கு புரிஞ்சு போயிடும் ஆனா இந்த ஆறு பேராட்டம் நாம இருக்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் ஷடைய தேகி அவமந்தே நித்தியம் பூர்வ உபகாரணம் ஆறு பேரும் பூர்வ உபகாரணம் நமக்கு முன்னே யார் உதவி புரிந்திருக்கிறார்களோ அவர்களை அவமன்ய்தே அவளை கணிச்சுக்கிறதே கிடையாது அவர்களை தள்ளி விட்டுறாள் அவர்களை உதச்சு தாண்டி வந்து ஆச்சாரியம் சிக்ஷிதாக சிஷ்யாக ஒரு வாத்தியார் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டார் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்தாரனால் அப்பவே ஆச்சாரியனும் மறந்து போய்டான் அப்ப பாடத்தை கற்று முடித்து கொண்ட சீடர்கள் ஆச்சாரியனை மறந்து போகிறார்கள் கிருத்த தாராஷ்ட மாதரம் கல்யாணமான பிற்பாடு பெற்ற தாயை மறந்து போகிறார்கள் இத்தன் நாளும் தாய் நமக்கு எத்தனை உதவி பண்ணிருப்பாளோ கல்யாணம் ஆனதிலிருந்து மெதுமெதுவே தாயினிடத்திலிருந்து தாரத்துக்கு மாறிடுற மொழியோ அப்ப பெற்ற தாய் பண்ண உதவியெல்லாம் மறந்து போடுறது இரண்டாவது சொன்னார் மூணாவது நாரியின் விகத காமாஸ்து யார் ஒரு தன் பெண்ணிடத்தில் திட்டு அவன் தன் காம ஆசையை தீர்த்து கொண்ட விற்பாடு அந்த பெண்ணையே மறந்து விடுகிறான் இவனுக்கு இன்பம் கொடுத்து இன்பம் சுட்டால் மறந்து போய்டான் அப்போ அவரிடத்தில் வரைக்கும் ஆசை இவனுடைய காமம் தீர்ந்து கொடுத்தால் உதறி இல்லையோ அடுத்து கிருத்தார்த்தாஸ்ட பிரயோஜகம் இது பொதுவா எல்லாரையும் சொல்றார் எந்த உதவியை நாம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த உதவி நமக்கு கிடைத்த விற்பாடு அதனுடைய பயனை நாம் அனுபவித்த விற்பாடு உதவியவர்களையே மறந்து விடுத்தல் அடுத்தது சொல்றார் நாவம் நிஸ்தீர்ண காந்தாரர் இக்கறையிலேருந்து கங்கையை தாண்டி அக்கறைக்கு கொண்டு போய் விட்டார் காவேரியை தாண்டி இக்கறையிலிருந்து அக்கறை கொண்டு போய் விட்டார் அக்கறைக்கு போனவுடனே ஓடக்காரன மறந்து போடுவோம் அவர்களை தாண்டி விட்டிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் ஓடக்காரர மறந்து போடுவோம் கடைசியா ஆசுராஷ்டிசகன் வைத்தியரை நோயாளி நோய் தீர்ந்த பிற்பாடு மறந்து விடுகிறான் ஆறு பேரை பற்றி சொல்லிட்டாருப்போ நோயாளி வைத்தரை மறந்து போடுறான் பெண்ணு காம இச்சையை தீர்த்து கொண்ட விற்பாடு பெண்ணையே கைவிட்டு விடுகிறான் கல்யாணமான விற்பாடு தாயின் பண்ணிருக்கிற தாய் செய்த அனைத்து நன்மைகளையும் உதவிகளையும் மறந்து மனைவியே அத்தனை இன்னும் பிடித்துக் கொள்ளுகிறான் குருவினத்தில் பாடம் கற்றுக் கொண்ட விற்பாடு அனைத்தையும் அவரை மறந்துவிட்டோம் இவ மாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு கலந்து போய்டான் இந்த ஆறு பேரும் இவர்களைப் போல் நாம் இருப்பது கூடாது என்ன விதர் சொல்லுகிறார் இப்ப நிதானமா ஒன்னொன்னா பார்ப்போம் ஆச்சாரியம் சிக்ஷித்தாக சிஷியாக ஆச்சார்டன் அர்த்தங்களை கொத்துக் கொடுக்கிறார் அதுக்கப்புறம் அவரை மறந்து போய்டோம் என்னால் அதுக்கு ஒரு வழி உபனிஷத்தே சொல்றது ஆச்சாரியாய பிரியந்தனமாக प्रजातंतु मा व्यवच्छेत्न्ना प्रमदित धर्म न प्रमदित कुशला प्रमदित भूत्य प्रमदीत देश पतृकार्या प्रमदितो पितृदेव आचार्य देव अतिथिदेव यन कर्मा तेतव्या सुचरीता நோயத்தி ஏ கேச்சாஸ்மிரேயுஷோமேயும் அசிரா ஹ்யே அடையதிச்சிகிவிகித் சார் திரமணிணு ஆயுத அலூர்மக ஆச்சாரியநேர் சிக்ஷன் எல்லா பாடமும் படித்த பிற்பாடு அவரிடத்தில் விடைகற்றுக் கொண்டு புறப்படுகிறான் அப்ப ஆச்சார்டன் இவனுக்கு உபதேசம் பண்ணி அரம்புறார் என்ன நீ மறக்காம இருக்கிறதுனா எப்படி தெரியுமா நான் எதை உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேனோ அதை மாற்றி நீ உபதேசிக்க கூடாது நான் சொன்னபடி கடைப்பிடித்து நடக்க வேண்டும் இந்த ரெண்டும் தான் நீ எனக்கு காட்ட நன்றி அப்ப ஆச்சார்டனை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா என்னது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறது அவர் என்னென்ன அர்த்தங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதை மாற்றி கூறுவது கூடாது அதுக்கு தப்பர்த்தம் பண்ணுவது கூடாது அது எப்படி நடக்கணும்னு என்ன ஆணையிடுறதோ அதை மீறி நான் தப்பா ஆச்சார அனுஷ்டானத்தை வச்சுக்கிறது கூடாது இதுதான் முதல் நன்றி இது ஆச்சாரியனுக்கு செலுத்த வேண்டிய நன்றி அடுத்த நன்றி இப்படி நாம இருந்துட்டும் ஆச்சாரியனையே மறந்து போயிட்டோம்னா எப்படியாவது அவருக்கு நம்மால் இயன்றவற்றை கொஞ்சமேனும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆச்சாரியன் செய்த மணவாள மாமன் நிகழ்ந்த அவர் உபதேச ரத்தினமாலைங்கிற பிரபந்தத்தில் சாதிக்கிறார் ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சு தன்றில் தோன்றுமேல் ஆச்சாரியன் நமக்கு பண்ணிருக்கிற பேர் உதவி அது மட்டும் நம்ம நெஞ்சில தூய்தா தோன்றிடுத்துன்னா அவன் இருக்கிற இடத்தை விட்டு போறதுக்கே மனசு வராது அவர் திருவடிகளுக்கே தொண்டு கொண்டு இருக்கத்தான் மனசு சொல்லும் ஏன்னா இந்த மனசு இரும்பு போன்றது பெருமானை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காமலே இருந்தோம் அது கணக்கு பாடமா இருக்கட்டும் காமர்ஸா அல்லது லாவா இருக்கட்டும் ஒண்ணுமே தெரியாத போய் நின்னும் அப்ப அந்த குருதான் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தார் சொல்லிக் கொடுத்தவரை நாம மறந்து கொள்ளலாமா மறந்துவிட்டா அந்த வித்தியதான் நம்ம கிட்ட இருக்குமா நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த நாள்ல வளர வளர எமோஷன்ஸுக்கு ரொம்ப எண்ணமே கிடையாது சென்டிமெண்ட்ஸுக்கு இடமே கிடையாது இப்ப நான் அதை சொல்றேன்னு வச்சுக்கோம் நம்ம போய் ஒரு மருத்துவர்கிட்ட பாக்குறோம் அவருக்கு ஒண்ணுமே கொடுக்காமல் ஃபீஸ் கொடுக்காம வைத்தியம் பாக்கணும் தான் வைத்தியம் பலிக்காது ஒண்ணு சொல்ற சாமி இதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ் மருந்து சாப்பிட்டா வைத்தியம் பலிக்க போறது அவர் எனக்கு வேண்டிய டாக்டர் வாங்கிக்கல இப்படின்னு சொல்றோமா இந்த பீஸ் குடுக்காட்டா பலிக்காதுங்கறத எது விஷயம் சொல்லிருக்காருன்னா மருத்துவரை மறந்து போடக்கூடாதுங்கிறதுக்காக அதுதான் நமக்கு நல்லது பண்ணிருக்காரு அப்ப அவர் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணுமோ இல்லையோ வார்த்தார் நமக்கு பாடம் கற்று கொடுத்துருக்காரு அப்ப அவர் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி நம்மால் எப்ப முடியுமோ அவரை போய் பார்க்கணும் நன்னா ஒரு வார்த்தை கேட்கணும் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் அவர் குடும்பத்துக்கேதான தேவையினால் அவசன் செய்ய வேண்டும் அப்படிப்பட்டவன் தான் நன்றி அறிந்தவனாக இருக்கிறான் அதுவும் சின்ன வயசு பாடம் வாத்தியார்கள் கத்துக் கொடுக்கறா பாருங்க ஒன்னாவதுல போய் சேர்ந்துருக்கும் எல்கேஜி போய் சேர்றோம் ஒண்ணுமே தெரியாது நமக்கு அப்போ அப்போல இருந்து எத்தனை டீச்சர்கள் நம்மோட எவ்வளவு மல்லு கட்டியிருக்கா நான் வரமாட்டேன்னு சொன்னதுல இருந்து ஷோரூண்ண மாட்டேன்னு இருந்து குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் இது ஒன்னொன்னுத்துக்கு என்ன பெத்தவளை போல அந்த டீச்சர் எவ்வளவு தூரம் கட்டப்பட்டிருக்கா அந்த ஒன்னாவது ரெண்டாவது டீச்சர் எப்பவுமே மறக்கவே மாட்டோம் வயசான காலேஜுக்கு போறோம்னா கூட அப்பப்ப என்ன ஒரு பீரியடு ரெண்டு பீரியடு யாரையானு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஏதோ ரிசர்ச்சு லேபரேட்டரின் கலைஞர் போயிடறான் அது கூடவே நாள் முழுக்க இருந்து என்னை மோல்டு பண்ணாலும் இல்லையோ அந்த வாத்தியார்லேருந்து நாம மறக்க கூட என்னை எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும்னு சொல்றார்கள் அப்ப அவர் எப்படி இப்ப எத்தனை நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம எந்த ஸ்கூல்ல படிச்சோம் எந்த காலேஜ் படிச்சோம் மேற்படித்துன படிச்சோம் அல்லது ஆபீஸுக்கு போன அப்புறம் நமக்கு யாரு ட்ரைனிங் முதல்ல சொல்லிக் கொடுத்தா இவ எல்லாரையும் எப்பவானு ஒரு கடுதாச்சான அவளுக்கு போட்டமா என்னைக்கான ஒரு வார்த்தை கேட்டுருக்குமா கேட்டதே கிடையாது பெருசா வச்சுவா ஆனா என்ன பெருசா நடக்கிறதுலேதேன்னு தெரியணுமே அது சில இடத்துல மட்டும்தான் எஃபெக்டிவா இருக்கு பல இடத்துல அப்படி இல்லை மேல ஆளும்னை கொஞ்சம் பிளஸ் டூ வரைக்கும் வந்தப்பறம் கூட வச்சுப்பா காலேஜு கூட வச்சுப்பா நாலாவது அஞ்சாவது வரைக்கும் கத்து கொடுத்தாரு அந்த ஸ்கூல் வாத்தியாருக்கு எந்த ஆளுமை அசோசியேஷன்ல இருந்து என்ன இப்ப நன்றி செலுத்தி விடா செலுத்தினர் எப்போதும் இத்தனைக்கும் இப்ப எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆயிருக்குன்னு எனக்கு சின்ன வயசுல கத்து கொடுத்தவர் இப்ப இருக்க போறாரோ அது கூட தெரியாது பல பேரும் வாழ்க்கையை அடிக்கடி விழுங்கி கொண்டே இருக்கும் நாம கண்டிப்பா நன்றி செலுத்து விட வேண்டும் அப்ப ஆச்சார்தனிடத்தில் கற்றுக் கொண்டால் அவரை மறக்காம ஞாபக வச்சுக்கணும் அதத்தான் உபனிஷத்து சொல்றது ஆச்சாரியாய பிரியன் தனமாத்திய பிரஜா சொந்தும் மாவிய உன் நாள் அவருக்கு கொண்டு போய் அவரை பார்த்துக்கணும் அவருக்கு ஏதாவது பணிவிடை செய்ய வேண்டும் ராமச்சந்திரன் எப்போது அவன் அந்த புறத்துல காணும்னாலும் அரண்மனையில காணும்னாலும் யாரோ ஒரு ரிஷியனுடைய திருவடியோட தலைய வச்சுன்னு ஓ இந்த ரிஷிய பெயர்பட்ட தர்மத்தை கத்துக் கொடுத்திருக்கார் இவருக்கு நான் திரும்ப என்ன உதவி செய்ய போகிறேன் என்று பகவான் எண்ணிக்கொண்டே இருக்கிறான் இதை பத்தி வால்மீகி சொல்றார் கதன்சி துபக்காரேன கிருத்தேன ஏகேன துஷதி நஸ்மரத் அபகாரான ஆத்மவக்தியா ஒரு சின்ன உதவி யாரான ராமனுக்கு பண்ணிவிட்டாலும் அதை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறான் அதே நூறு அபச்சாரங்கள் நூறு தடவை அவங்கள்ட்ட தப்பு பண்ணியிருந்தாலும் அதை ராமன் எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுவதில்லை பக்காரான ஒருத்தர் பண்ண அபகாரம் ஒருத்தர் பண்ண தீமகளை நூறா இருந்தா கூட ஞாபகம் வச்சு கூடாது ஆனா ஒருத்தர் நன்மை பண்ணிருந்தா அது ஒரு சிறு நன்மையாக இருந்தா கூட ஞாபகத்துல வச்சுக்கணும் என்ன சுவாமி சென்டிமெண்ட் எனக்கு ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்திருக்கார் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணிருக்கார் அவர் மறந்து முடியுமா ஒரு வேலை அந்த வேலை எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஒரு வாங்கி கொடுத்துருப்பார் இன்னைக்கு நான் அதெல்லாத்தையும் தாண்டி அம்பதினாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன் அவர் பார்த்து கொடுத்த இடத்துல ஒரே ஒரு வருஷம் வேலை பார்த்திருப்பேன் அதுக்கப்புறம் ஜம்ப் ஹாப் ஜம்ப் ஹாப் விடுக்கிடுன்னு நாலு வேற மாறினே இன்னைக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிச்சு என்ன இருக்கட்டும் அதுக்கே அந்த ரெண்டாயிரம் வேலைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரோ இல்லையோ அவர் வாங்கி கொடுக்கவே தான் இன்னைக்கு நாம இந்த நிலைமையில இருக்கோம் ஆனால் இந்த பாவங்கள் மனசில் இருக்கக்கூடிய இந்த எமோஷன் இதெல்லாம் தப்பு இதனால எந்த பிரயோஜனமில்ல நினச்சக்கூடாது என இந்த எமோஷன்ஸ் அடிப்படையாக கொண்டு தர்மசாஸ்திரத்தையே பெருமான் உருவாக்குகிறான் யார் ஒருத்தர் நமக்கு சின்ன நன்றி நல்லது பண்ணியிருக்காரோ அவனை நன்றியறிகளோடு நாம் பார்க்க வேணும்னு பார்த்தால் புண்ணே போறது அப்படியிலே தானே எமோஷம் சொன்னோம்னால் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்காது படும் இல்லையா யாருக்குதான் புண்ணியம் வேண்டாம் நினைக்க போறோம் யாரு தான் பாப்பம் வேணும்னு நினைப்போம் அப்ப ஆச்சாரத்தில் அவ்வளவு தூரம் மரியாதையோட அவர்கள் கொடுத்தது உலக அளவுக்கு மேறுமலை அளவுக்கு இமால மலை அளவுக்கு அதுக்கு திரும்ப நாம என்ன கொடுக்க போறோம் முயல்கின்றேன் உந்தன் மொழிகளர் தன்பையே முதல்வி ஆழ்வார் சாதிக்கிறார் நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினார் என் நெஞ்சுள் நிறுத்தினான் இந்த தாழ்ந்த நெஞ்சு அழுக்கு படைத்த நெஞ்சுக்குள்ள நிலை நிற்கும்படிக்கு நம்மாழ்வார் திருவாய்மொழியை உபதேசித்தார் அதுக்கு நான் அவருக்கு திரும்ப என்ன பண்ணனும்னு என்ன பண்ணணும் யோசி பார்க்கிறேன் பயனன் ஆகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வார் குயில் நின்னார் பொயில்சூ குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் முயகழற் தன்பையே குருகூர் நம்பியே முயல்கின்றேன் முயற்சி எடுக்கிறேன் உனக்கு நான் திரும்ப செய்ய முடியுமான்னு ஒன்னும் பண்ண முடியாது போட்டிருக்கேன் என் வருத்தத்தோட முதல்விகள் சொல்லிக்கிறார் அப்படித்தான் நாமும் இருக்க வேணும் கிருத்ததாராஷ்ட மாதரம் கல்யாணம் ஆயிடுத்துன்னா அம்மா விட்டுடலாமா கடைசி வரைக்கும் தாய் தாய் தான் இந்த மனைவியே நாளைக்கு தாயாக போறாளே எப்போ பல இடத்துல பார்த்தா மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் ஒத்து போகாது நாட்டு பெண்ணுக்கு ஏனோ சண்டே பல இடத்துல மாமியாரால ஆபத்து வரலாம் சில இடங்கள்ல மாட்டு ஆபத்து வரலாம் ரெண்டுமே இருக்கலாம் ஆனா சொல்றது மட்டும் பொதுவா மாமனாருக்கு கூட ஒத்துப்படணும் சாமி அது பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் தான் ஒத்து போக மாட்டேங்கிறதுங்கிறோம் அது தேவையா தேவையில்லை ஏன் ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஒத்து போகாது எத்தனையோ இடத்துல ஒத்து போயிருக்கேன் கௌசல்லைக்கும் சீத்தைக்கும் ஒத்து போகாத பொறுத்தா யாருக்கு யாருக்கும் ஒத்துப்போல நல்ல மணாட்டு பெண்ணு தான் நல்ல மாமியார் நாமா பல விஷயத்த ஊதி ஊதி கெடுத்துடவே கூடாது ஆனா அதுல ஆண்மகனுக்கு முக்கியமான பொறுப்பு உண்டு தாய்க்கும் தாரத்துக்கும் எப்படி பேலன்ஸ் பண்றான்ங்கிறது அந்த ஆணுக்கு இருக்கிற முக்கியமான கலை தாயையும் பார்த்துண்டாகணும் உட்டுட்டு தாரமே அனைத்தும் பார்த்தால் பெற்றாயனுடைய மனசு நொந்து போகாதா அப்புறம் ஒழுங்கா வாழ்றது கவனித்துக் கொள்ள வேண்டும் மனைவியும் தாயும் பார்த்துக்கணும் ஒன்னுக்கு ஒன்னு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு கணவனது ஆனா இந்த காலத்துல என்ன ஆபத்து பார்த்துட்டே இருக்கோம்னா வேலை சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல இவர் ஒரு மிட்ஜாவே இருக்காமல் விலகிண்டு நம்ம பாடு ஒழுங்கா இருந்தா போதும்னா இவா ரெண்டு பேருக்குள்ள நமக்கு எதுக்கு போ இப்படின்னு ஒதுங்கறதே கூடாது ஏன்னா எத்தனையோ நன்மை பண்ணிருக்கிறவா அதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் நாரியின் விகட்ட காமஸ்து இது அறிந்தது ஆசை தீர்ந்த பிற்பாடு பெண்களை ஆண்கள் விட்டு விடுகிறார்களே செய்யக்கூடாது கிருதார்த்தாட்சயோஜகம் எப்போதும் பெற்ற உதவியை மறந்து விடுகிறார்கள் கூடாது என்னென்ன கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மார்க்கு ண கா தாண்டி விட்ட விற்பாடு ஓடக்காரன ஆரானு திரும்பி பாப்பாடா கூட மாட்டோம் ஆனால ஓடக்கார சாமர்த்தியமா இருந்தா என்ன பண்ணுவார் ஓடக்கரை ஏறச்சா எவ்வளவு கூலின்னு பேச மாட்டார் இறங்கினப்பறம் எவ்வளவு கூலினு பேச மாட்டார் நடு ஆத்திரப்பேப்பார் உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் கூலி நாலு மடங்கு தெரியும்னு சொன்னோம்னா ஒரு மடங்கு அங்க எங்க இறங்கி போக முடியுமா ஆனால ஓடக்கார சாமர்த்தியமா இருந்தா அவர் தமிழிச்சார் இல்லைன்னா ஏரி வந்தத்தை நம்ம கண்டிப்பா மறந்து போடுவோம் ஆசுராஷ்ட சிகிச்சகம் யார் நோயாளி நோய் தீர்ந்தவனோ அவன் வைத்தியனை மறந்து விடுக்கிறான் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம யாருக்கையான ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல கால் பிராக்சர் ஆகிடுச்சி அவர் தான் கட்டுப்போட்டு இருப்பார் அத்தோட மறந்து போய்ட்டோம் மறந்து போயிட்டோம்னா தினப்படி இப்ப போய் மருத்துவரை பாத்துட்டு சொல்ல வரல நன்றி மனசில் எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லுகிறார் இப்படி பல பேர் என் பகவானிடத்தில எத்தனையோ நாம பெற்றுக்கிறோம் அதை கூடத்தான் மறந்தே போயிடுவோம் என்ன பெற்று இருக்கோம் என்ன மறந்து போயிட்டோம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேணும் ஆக இன்னைக்கு எதெல்லாம் நன்றி மறக்க கூடாதுங்கிறத பார்த்தோம் நாளைக்கு நாம் பார்க்க வேண்டியது இவ்வுலகத்தில் சந்தோஷமா நாம இருக்கணும்னு சொன்னால் வேக ஆரோக்கியமா இருக்கணும் கடன் இல்லாதவனாக இருக்க வேண்டும் உற்சார் உறவினரை பிரிந்து வாழாதவனாக இருக்க வேண்டும் இதை போல அழகான டிப்ஸ் கொடுக்கப்போறார் நாம சந்தோஷமா இருக்கணுமா கடன் சொல்ல இருக்க கூடாது உற்றார் உறவினரோட சேர்ந்துதான் வாழ வேண்டும் இத போல ஒரு ஆறு சொல்ல போறார் இந்த ஆறையின் கடைபிடித்தால் வாழ்க்கை இணைக்க போகிறது அப்ப நாளைக்குமா லோகத்துல இன்பமா இருக்கிறது எந்த ஆரம்பிச்சு பார்ப்போம் இந்த உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன்